நற்றினை நேயர்களே வணக்கம் நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கோடி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் இந்திய உச்ச சிறைச்சாலை சீர்திருத்தத்தை கண்காணிப்பதற்காக அமிதவராய் குழு அமைக்கப்பட்டு உள்ளது இஸ்ரேல் நாட்டால் மேற்கு பகுதியில் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீனியர்கள் வெளியேறுவதற்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி காலக்கெடுவாக விதிக்கப்பட்டுள்ளது மூன்று கர்நாடகா மாநில அரசு தொடங்கிய ஐராவதம் என்ற திட்டத்தின் நோக்கம் சுய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது ஆகும் நான்கு உலக கடல் தினம் ஜூன் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐந்து சதாத் என்ற சஸ்டைனிள் ஆல்டர்னேட் டுவேர்ட் அப்போர்டபிள் டிரான்ஸ்பேஷன் என்ற பெயரிடப்பட்டுள்ள புதிய எரிவாயு உற்பத்தி திட்டம் புதுடில்லியில் தொடங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. எந்த நாட்டினால் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற முதலாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடத்தப்பட்டது 2. சமீபத்தில் நேபாள சுற்றுலா துறையின் நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 3. சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டணிவு பொது சபையின் முதலாவது கூட்டத்தை எந்த நாடு நடத்தவிருக்கிறது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான வாழ்வதற்கு உகந்த குறியீட்டில் இந்திய மாநிலங்களுக்கிடையேயான தரவரிசையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஐந்து சமீபத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சீன ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வெற்றி பெற்றுள்ளார் நன்றி மீண்டும் சந்திப்போம்